ஒருவர் குளிப்பு கடமையான நிலையில் தம்முடன் நெருங்கலாமா மாதவிடாய்காரி தமக்கு பணிவிடை செய்யலாமா என்று உருவாவிடம் கேட்டார் உருவா அது எல்லாமே இந்நிலத்தில் சிறிய விஷயம்தான் என் மனைவியர் எல்லோருமே எனக்கு பணிவிடை செய்வார்கள் அவ்வாறு செய்வதில் யார் மீதும் எந்த குற்றமும் இல்லை ஆயிஷா ரவி அல்லா முன்ஹா அவர்களுக்கு மாதவிடா ஏற்பட்டிருக்கும் போது நபிசலாஹோ அழகிவ செல்லம் அவர்களுக்கு இறுதி காப்பியிருக்கும் போது தலையை வீட்டு அறையில் இருக்கும் ஆயிஷா ரவி அல்லா ஹன்ஹா அவர்களிடம் காட்டுவார்கள் மாதவிடா ஏற்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களின் தலைமொழியை சீவி விடுவார்கள் இதை ஆயா ரவி அல்லாஹ்ஹா அவர்கள் எனக்கு என கூறினார்